வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பின் தூங்கி முன் எழுவால் பெண் இது நம் தமிழ் சமூகம் கண்ட நல்வார்த்தைகள் இது இன்றளவும் மெய்ப்பித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள் நம் இல்லத்தரசிகளும் நம்மோடு இருக்கக்கூடிய பெண்களும் இதில் எந்த விவாதமும் இருக்காது என்பதை நம்பலாம் எத்தனைதான் கலாச்சார மாற்றங்களும் நவீன யுகத்திற்கும் நாம் வந்துவிட்டாலும் கூட பெண்களின் கூறுகள் மாற்றத்துக்கு உட்படவில்லை பெரும்பான்மையான வீடுகள்ல இறுதியா சாப்பிட போறது பெண்களதான் இருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தான் சமைத்ததை வீட்டில் உள்ள அனைவரும் உண்டு மகிழ்ந்த பிறகு மீறி இருக்கிறது தான் உண்டு மகிழ்வார் பிறர் மகிழ்வதை கண்டு தான் மகிழ்வன் மகிழ மகிழ்வது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா பெண்களிடமும் இயல்பாகவே இருக்கிறது ஆகை காரணத்தினால்தான் அவர்களுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் இன்றளவும் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு அதனுடைய அடித்தளம் மிக உறுதியாக நின்று இது எல்லா சமூகத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்முடைய தமிழ் சமூக பெண்களுக்குன்னு தனி கூறுகள் இருக்கு அவர்கள் தன்னுடைய உடல்நலம் தன்னுடைய உள்ள நலம் இது ரெண்டையும் பார்ப்பதோடு தன்னுடைய கணவன் தன்னுடைய குடும்பம்னு எல்லோருடைய நலனையும் பார்க்க வேண்டியது எல்லோருடைய நலனுக்காகவும் உழைக்க வேண்டியதும் இருக்கு அவர் உழைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய பெயர் புகழ் அவற்றிற்காகவும் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தன்னையும் கவனித்துக் கொண்டு தன் குடும்பத்தாரையும் கவனித்து அத்தோடு அந்த குடும்பத்தினுடைய புகழுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படாமல் அற வழியில் நடக்கும் பெண்களே மிகச்சிறந்த பெண்கள்னு சொல்லப்படுவதுண்டு வள்ளுவர் கூறும் பொழுது தன் உடலையும் தன் உள்ள நலனையும் பார்த்து கணவனின் நலனையும் பார்த்து தன்னுடைய குடும்பத்தினுடைய புகழையும் நிலைநாட்டக்கூடிய பெண்ணை மிகச்சிறந்த பெண்ன்னு வள்ளுவர் சொல்றார் ஆக அத்தகைய மிகச்சிறந்த பெண்களை நம் இல்லத்திலே கொண்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே உள்ளம் மகிழத்தான் வேண்டும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் என் ஐம்பத்தாறு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழார் பெண் மீண்டும் குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழார் பெண் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி